இந்த வரும் உரையைக்காக மட்டுமே யார் புண்படுத்தும் பதிவு செய்யப்பட்டதல்ல அதையும் மீறி உங்கள் மனது 92.7, Big FM. அமீர் <laughs> புண்பட்டிருந்தால் நண்பன் படத்தை என்ன பார்த்தோம் நானூறு மார்க் போறது இருபது அந்த வகையில் வந்து நிறைய பேர் இந்த படம் என்ன சொன்னாங்க ஒரு பெரிய டேரக்டர் அவரே சொந்தமாக கதை யோசிச்சு படம் எடுக்கலாம் ஒரு நல்ல டேரக்டர் பண்றது அப்படெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கண்டென்ட் காதலை ஒஸ்தி அப்படின்ற மாதிரி படங்கள் ஆல்ரெடி இந்தியிலேருந்து நம்மளுக்கு ரீமேக் பண்ணி வந்தது அது மட்டுமா எல்லா படமும் அப்படிதான் பண்றாங்க அது கரெக்ட் தான் கண்டென்ட் காதலை வந்து ஜப் அதுக்கப்புறம் இந்தியில் ஓடிச்சு அப்படின்ற ஒரே காரணத்தை தவிர வேற அந்த படத்தில் ரீமேக் பண்ணதுக்கான காரணமே கிடையாது ஆனா த்ரீ இடியும் ஒரு சென்சிபிளான இன்னைக்கு இருக்கிற இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி நிறைய கேள்வி கேட்கிற ஒரு படத்தை நம்ம ஊர்ல ரீமக் பண்றது எந்த அளவுக்கு நியாயமான விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம ஊர்ல இருக்குது இந்த இன்ஜினியரிங் காலேஜ்லாம் அங்கே காட்டுற மாதிரியான விஷயங்கள் நந்தனிக்குது அப்படிนம்போது சங்கர் மாதிரி ஒரு டைரக்டர் இந்த படத்தை ரீமேக் பண்ணது அப்சல்யூட்லி இஸ் தி ஜஸ்டிஃபிகேஷன் ஆஃப் தி ஜுடிஃபிகேஷன் ஆஃப் தி கோர்ட் கஸ்டடி அது முஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா படத்தை போய் உட்கார்ந்தேன் அதுக்கப்புற நான் ஏற்கனவே ஹிந்தில 2 3 வாட்டி இந்த படத்தை பார்த்தேன் அப்படிங்கற காரணத்துனால வந்து இந்த படத்துல அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கற எதிர்பார்ப்பலாம் கிடையாது ஆனா ஹிந்தில எந்த அளவுக்கு பண்ணிருக்கங்களோ அதே அளவுக்கு தமிழல பண்ணிருக்கங்களா அப்படிங்கற எதிர்பார்ப்பு தான் ஒவ்வொரு சீல்லே இருந்துது சோ ஓவர் ஆல் படம் முடியும்போது ஆஹா அப்பா எதியுமே மாட்டலடா சத்யாராஜ் பேசுற அந்த வாய் ஆசைப்பு கூட அப்படிங்கற மாதிரி ஹிந்தில அந்த ப்ரொபசர் பேசுவார் அதே மாதிரி இவரும் வந்து வாய் எல்லாத்தையுமே தெரியும் மாதிரி மிகப்பெரும் தமிழ் சீன நட்சத்த ஒரு படம் கூட்ரானது கொஞ்சம் கம்மி தான் அதே மாதிரி அவருக்கு சத்தியன் <laughs> <laughs> ஏன்னா அவருக்கு தான் இருக்கிறதே கஷ்டமான வேலை இந்தியில் ஒரு ஜோக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதை அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தமிழில் நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லி இஸ் டன் ஆஃப் த காமெடி இஸ் கமிங் ஆஃப் த வெனவரி இஸ் டாக்கிங் ஆஃப் த ஓப்பனிங் த மவுத் ஏன்னா நீ இவ்வளோத்தையும் சொல்லிட்டு இல்லையா நான் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லியே அப்படின்னா வந்து சொல்கிற மாதிரி அதான் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுவோம் அந்த மாதிரி எதுவும் பெருசாக இல்லை கரீனா கப்பூர் இந்தியில செமையாக இருந்தாங்க இல்லை இல்லையா நான் வந்து ரொம்ப ஒழியாக நம்ம நம்ம ஊரில் எதுவும் ஒழியான ஹீரோயினும் பிடிக்க மாட்டேன்டையே தெரியல ஆனால் வந்து பெருசாக எதுவும் இல்லை நல்லா தான் இருந்தாங்க அப்படியே தான் இருந்தாங்க போனாங்க அவள் தான் இதெல்லாம் முடிஞ்சது படத்தில் என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தா ரெண்டு ரெண்டு விஷயம் ஒன்னு இந்த பாட்டு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கேட்டாலும் வர மாட்டேன் அதுதான் பிடிக்காது இந்த கிராமத்து படத்தில் அந்த ஒருத்தர் நடிக்க வச்சிருக்காங்க அவர் வந்து அவங்க கிராமத்திலேயே முதல் முதல் படிக்கிற ஒரு கேண்டிடேட் அப்படி இருக்கிற ஒருத்தர் பார்த்ததுக்கு அப்புறம் குபீர் சிரிப்பு வெளிப்படுது அப்படியே வச்சு மா அப்படின் தமிழ்ல மட்டும் கிடையாது இந்தியா எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் ரீமேக் பண்ணக்கூடிய ஒரு கருத்து காலேஜ் அப்படிதான் இருக்குது நிறைய அம்மா அப்பா அப்படிதான் இருந்தாங்க சப்போஸ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகும் போது ஒரு அம்மா அப்போ சேர்த்து விட்டதே போய் நாலாவது படி அப்படின்னு சேர்த்து விட்டாங்களே சந்தோஷமா தான் இருக்கும் அந்த பையனுக்கு நாலாவதுங்களா எனக்கு எனக்கு பெரிய ஐபிஎஸ் ஆபிசர் ஆனது அவருது <laughs> பழைய சொல்லப்ப